இந்த ஒலியோடையில் இடம்பெறும் வாசகசாலையின் நிகழ்வுகள் வாசகசாலையின் YouTube சேனல் வழியே உங்களை வந்தடைகிறது ஒலியோடை ஆக்கம் கணியம் அறக்கட்டளை நண்பணக்கம் டைட்டில் போடுவாங்க பெருமருகன் வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசகசாலை பெருமருகன் வழங்கும் எஸ் விஜய ராஜன் படைப்புடன் சொல்றேன் அந்த பெருமுருகன் வழங்கும் சொல்ற வார்த்தைக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கிறது நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து நான் வந்து தமிழ் மொழியில படிச்சு முடிச்சுட்டு வரோம் பல விஷயங்கள் நம்ம படிக்கிறோம் மார்க்சியூ படிக்கிறோம் ஆனா எனக்கு வந்து தமிழ் எழுதக்கூடிய பிடிச்சமான வந்து எஸ் விஜய் எஸ் விஜபரே தான் அவருடைய கருத்துக்கலாம் மாறுபாடுகள் விவாதிக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் என்னன்னா ஒரு உலக அளவில் மார்க்சியத்துக்கு நடக்கக்கூடிய தமிழ் வாசகனுக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான அறிஞர் என்ற வகையில அத்தனை பேரும் சொல்ல வரலாற்ற ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு பணியாற்றி அவர் தன்னுடைய கோட்பாட்டை தவல் சொல் சரி சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்க இருக்கின்றோம் இல்லைன்னு சொன்னா அவரை உரையாடுறதுக்காக தயாராக இருக்கோம் அந்த உரையாடல் விரும்பக்கூடிய பேசியிருக்கிறோம் அவரு நான் வந்து காரே பஸ்ல மூணு ரூட்ல பேசினா என்ன அது அவே இருந்து நான் கேளு கேக்குறாரு அவர் எப்போ வரேன்னு அப்பறம் யார் கிட்ட போறது தெரியாதேன்னு ஆனா பேச முடியேன்னு நம்பர் இந்த கேட்க முடியல அத தாண்டி நே சொன்னா எல்லாரும்カラー ஒரு பழை வந்தாரே பேசிட்டுங்க அவங்க மார்க் சேரிங்கリエ யுவர் நானா பரியர் பெஸ்ட் யுவர் நானா அப்டேட் டார் பெஸ்ட்னு சொல்ல சாப்பாவுnde இருப்பாங்க ஆனா எஸ்டேர அப்படி கேரியர் அவர் வந்து ஒரு டயக்டிக் அப்டேட் சமூகத்த நீங்க பார்த்தா வந்து மாசல வந்து ஒரு ஏங்க நாற்பது வயசு மொழி பெயர்த்து வந்து என்ன நடந்திருக்கு அந்த கட்டுரையை மொழி பெயர்கிற அந்த கட்டுரை நம்ம தகவல் கொடுக்குற நீங்க தமிழ்நாட்டில இருக்கிறாட்டிலேயே புரிவித்தான் உலகம் முழுக்க என்ன நடக்குது தமிழ்நாட்டு என்ன நடக்குது இந்திய அரசு என்ன நடக்குது முதல் புத்தகம் அந்த புத்தகம் கேட்டு பார்க்கணும் தேவை படிக்கணும்னா அந்த அறிமுகமான பெருமைப்படக்கூடிய விஷயம் இப்படி ஒரு ஜனநாயக வாரியாக எஸ் சிஆர் நம்ம காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பல அமைப்புகள் நடத்துகின்ற விஷயம் பல நடந்து அந்த சிறப்பு சார்ந்த ஈடுபட்டு உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா இங்க பேசுறதுக்கு ஆள் கிடைக்கிறதும் சார் கிடையாது ரஜினி காசு வாங்கிட்டு இருந்தா வாசக பேச்சாளர் நடத்துறது வந்து அவ்வளவு இதுவான விஷயம் கிடையாது அந்த உண்மையில நமது பெருந்துகளும் வழங்க ஒரு முழுமையான ஒரு அர்த்தம் இருக்கின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் என்பது தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியான விஷயங்கள் அவரை இந்து இந்தி இந்தியா என்ற பொருளுக்கு தான் வந்து அடிப்படையா வச்சு ஒரு மிக முக்கியமான உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கப்புறம் இரண்டாவது பதிப்பு வந்து இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து திரும்பி பண்ணி ஒரு மனிதன் வர முடியும் ஒரு இந்திய தேசியத்தோட்டம் விடுது வளர்ச்சி பண்ணி இப்ப நம்ம பொதுவா என்ன பேசுறேன்னு சொன்னா யார் யாருக்கு எந்த இசம் புடிக்குதோ எந்த கருத்து புரிக்கிறதோ அதை மட்டும் அடிப்படையை நம்ம சொல்ல மாட்டோம் அடிப்படையை காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா ஒவ்வொரு பெண்ணும் அவங்க கருத்து வருவதுதான் இந்திய தேசியத்தின் தோட்டம் சொல்லும்போது ரொம்ப மிக அடிப்படையான விஷயம் சொல்ற இதுல என்ன சொல்ல நீங்க வந்து முதல் ஒரு கோர்ட் கொடுக்க அம்பேத்கருடைய ஒரு கோர்ட் தான் இந்த புத்தகம் தரமா இருக்கு அந்த கோர்ட்ல வந்து ஊர்லை அம்பேத்கர் சொன்னது முகமது படையினருக்கு முந்தைய எந்த சமஸ்கிருத மொழியும் இந்து என்கிற சொல்லே காணப்படவில்லை சமஸ்கிருத மொழியே இல்லை அப்படின்றத ஒண்ணு அடுத்தது ஒரு முன்னுரை இருக்க முன்னுரை வந்து ஏன் வந்து நம்ம வந்து இப்ப அம்பேத்கரையே பெரியாரைய பார்க்க இல்லை பாடமா அவர் எப்படி முன்னுரை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல மண்டை காட்டில நடைபெற்ற கலவரத்தை தொடர்ந்து எம்ஜிஆர் நியமிக்கப்பட்ட நீதிபதி அந்த அறிக்கையில சுட்டி காணித்துமரி மாவட்டத்தில் மண்டல காட்டில வன்முறையை கலவரத்தை உருவாக்கியது என்று கமிஷன் தலைவராக இருந்து செயல்பட்ட நீதிபதி வேணுகோபால் அவர்கள் படிக்கிறேன் இந்துத்துவம் மத உணர்வு மட்டும் அல்ல மத உணர்வற்ற சமயசார்பற்ற அரசியல் சந்தர்ப்பவாதிகளையும் பயன்பட்டுது இந்திய அரசியல் இன்றைய மைய புள்ளி இந்துத்துவம் தான் இந்த கசப்பான வேத உண்மையை நான் போக்குதான் ரொம்ப முழு அரசியல் பேசினால இந்து கிடையாது அது பார்க்கல அப்ப எப்படி புரிந்து கொள்ளு அந்த புரிந்து கொள்ளும் என்னன்னா அவர் சவார்க்கிறார் எல்லாம் சவார்க்கிற ஒரு எட்டுமா நம்ம வந்து நூல் மேற்கொள் காட்டார் காட்டு முழு சொல்றாருன்னா அங்க ஒரு விஷயத்த சொல்றாரு இவருடைய கருத்துக்கள் முழுமையா விட்டு நான் வந்து என்ன சொன்னா வந்து இதுல வேற ஒரு விஷயம் பெரிய அம்பேத்கர் பார்வை எனக்கு தேவைப்படுகிறது எனவே நான் அதை பயன்படுத்தி வளர்த்துக்கிறேன் கருத்துல கொண்டு வந்துட்டு இந்திய சமூகத்தை பற்றி பகுப்பாய்வு செய்யும் போது நம்மளுடைய முக்கியமான அறிவ கைய புரிந்து கொண்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இது ஒரு ஜனநாயகத்தன்மை நமக்கு ஒரு ஆசிரியராக அதை வளர்த்தெடுக்கிற பார்வையும அந்த விஷயங்கள் நம்ம பார்க்க முடியாது அதே போற நீங்க பார்க்க சொன்னா வந்து என்ன அறிவியல் நோக்கு என்பது மேற்போற்றம் என்னும் மூடுதலை கிழித்து ஊருவிட்டுள்ள மேல மேிச்சி ஒவ்வொரு நாடாளுமன்ற அதை எதிர்ப்பு தெரிவிச்சாரு இந்தியா என்பது எப்படி கட்டமைக்கப்படும் இந்திய தேசியம் என்பது எப்படி பலந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாம புரிஞ்சு கொள்ள முடியாது அப்த காந்தியை உரையாடல் விஷயம் எடுத்து நிறுத்த வரலாறு சமவாய் வெளி பார்க்க முடியும் பயன்படுத்திக் கொள்வது எப்படி ஆர் எஸ் எஸ் பயன்படுத்தினார் இந்தியாவோட முதல் பிரதமர் யார் சொல்றாரு அங்கீகரிக்கிறார் அவனை வந்து அரசியல் போக்கு செத்து போறான் அரசியல் போக்கி சஞ்சய் காந்தி அதுக்கு நிறைவேற்றாங்க தேசிய அரசியல் வலுமிக்க தாக்கத்தை ஏற்படுத்தி சோனியா காந்தி என்ன பண்றாங்க செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவசியோடு அதே போல தேசியம் பத்தி பேசிய பேசும் இந்தியா நண்பர்கள் புதிய <us> ஒரு <laughs> இந்த அச்சி நாவல் நாவல் இலக்கியம் இலக்கியம் நாவல் வந்து ரோல் சொன்ன விஷயங்க சொல்லி நம்ம இங்க எப்படி இந்திய உருவாவதற்கு ஏன் சிந்தனை உருவாச்சு அந்த அதே போல நீங்க ஒரு கையாரு முதலாளிகள் பிரிட்டிஷ் இருக்கா இந்திய விடுதலை அடிப்படை அடிப்படை கட்டுமான இந்திய பெருமுதலாள அவர்களிடம் வளர்த்து இருப்பதற்காக இருந்தார் இந்திய அரசு ஆளு பருகம் ஒரு எதுக்கு சதீஷ்கர் இந்த வந்து புரிவ புரோபேஸ்டார் गांधी வந்து கிளம்பிப் போயிட்டாரு ஆனா வரச்ச கேக்குறாங்க 2002ல குஜராத் வந்து கலவரம் நடந்துச்சு சாவੜிகா மோடி வந்து மோடி வகையறா வந்து மக்கள் சிறுவா மாட்டே வேட்டையாடாங்க எஸ்விஏ எங்கறதே விட்டு விடுறேனே காவ கலவரத்துக்கு गांधी தனியா நடந்து போனாரையா அந்த மாதிரி குஜராத் ஏன் இவ்வளவு போரட்ட கேக்குறீங்க गांधीோட பங்களிப்பு அப்படிங்கறது ஒரு சேர்த்து அது முடிச்சுட்டு போயிட்டு கும்பகோணத்துல ஒரு ஜட்மெண்ட் என்ன பண்ணுறேன் ஒரு நேர்மையான ஒரு அறிஞர் சட்ட காலத்துல என்ன சமய செயல் ஒடுக்கப்பட்டேத்கர் இயக்கங்களாலும் செயல்பட்டுள்ளாங்க இந்திய தேசத்திலும் கூட பகத்சிங் போன்ற தொடங்கி இளைஞர்கள் மரபு ரொம்ப முக்கியமான வார்த்தை பகத்சிங் மரபு தொடர் அந்த புக்கடி என்ன பகத்சிங் தூக்குல போட்டு என்ன செய்யறது மகாத்மா காந்தி ஜெயின் கோஷம் போட்டாவது பகத்சிங் ஏன் என்று சோசலிசம் பத்தி பேசுற அப்படி பேசுற ஒரு மனுஷன் இருபத்தி நாலு வயசுல சாப்பாடு பகத்சிங் சாதலன் சிங் நம்பிக்கையோட சத்திகள் பகத்சிங் செத்து முடிச்சவரை சாபடிக்கப்பட்டவுடனே அவருக்கு அந்த இளைஞர் முழுக்க மீண்டும் அந்த சவால்கள் வகையான போய் சேர்ந்தார்கள் ஏன்னா வந்து அந்த சமூகம் வந்ததுனால அடுத்த ஆளு அவங்க அந்த பக்கம் தான் போய் சேர்ந்தாரு ஒரு லைன்ல சொல்றாரு ரொம்ப முக்கியமான லைன் பகத்சிங் போன்றவரால் தொடங்கி வைக்கப்பட்ட அர்ப்பணிக்கும் மிக்க சக்திகள் வகுப்பு தொடர்ந்து வளர்ந்து வருவதை அவற்றால் தடுத்து நிற்க முடியவில்லை என்பது உண்மைதான் எனவே அவற்றில் மதச்சார்பற்ற சத்துகள் இல்லை சொல்றாரா அது சொல்ற எனினும் வளர்ந்து வரும் முறியடி ஜெர்மனியில் காலகட்டத்தை நினைவுக்கு வர வேண்டும் நீல காலகட்டத்தை நடைமுறைப்படுத்த பல்வேறு வியூகங்களை வகுப்பது போல மதச்சார்பற்ற சக்திகளும் இதில் தான் என்ன இதில் மரபுக்கும் இடம்பெறுக வேண்டும் மதவெறி ஆளாகாத இந்து பற்றாளர்கள் மத சிறுபான்மையினர் இந்த முன்னணியில் இடம்பெற வேண்டும் சமயசாரப்பட்ட கட்சிகள் இயக்கங்கள் குழுக்கள் ஆகியவற்றின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் மத நம்பிக்கையின் அவரது தனிப்பட்ட விஷயம் என அறிவிக்க வேண்டும் அரசாங்க பதவி வகிப்பதில் அப்பதவி விருக்கும் காலம் இவரை எந்த மதத்துடனும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனையை வலியுறுத்த அரசு மத சிறுபான்மையின் பாதுகாப்பில் இருக்கலாம் என்பதை மத நடவடிக்கைகளின் செயல்படுத்தும் இந்த உரையாடல் நடத்துவது என்பது மிக முக்கியமான காலகட்டத்தை நம்ம பேசலாம் நீங்க வந்து இந்திரா காந்தி செயற்பட்ட பிறகு சீக்கிய மக்கள் மீதான வன்முறைக்கு பிறகுதான் அபாயம் தடுப்பதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற இந்த விஷயங்கள் தெரிந்து அவசியம் இருக்கின்றது அந்த வகையில இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு தமிழ் இங்கிலீஷ்ல மொழியாக்கூட கொடுத்திருக்க விஷயம் அடிப்படை சொல்லிக்கிறாரு அதுவும் அதே மாதிரி சொன்னாங்க விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் பத்திரிகை பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியை படிச்சுட்டு எஸ்பிஆர் வந்து அதை படிச்சு பார்த்து எஸ்பிஆர் என்ற தோழர் வந்து ஒரு மாசிய நம்ம இந்திய புரட்சிக்கார் இதயமா எப்படி இருந்தது அதை சொல்ற சூழ் அவநோடு இருக்குது ஆனா நம்மளாம் ஒன்னா சேர்ந்து பண்ண வேண்டிய அவசியம் நம்மளோட படைப்பு போலதை பத்தி சொல்லணும் ஒவ்வொருத்தரும் அவருடைய எழுத்துக்கள் நம்ம படிப்போம் ஆனா நம்ம இணைய வேண்டிய குடியில் வந்து மிகவும் முக்கியமானது அதான் அந்த வகையில செல்வதற்கே இந்த படைப்பலகம் உதவியாக இருக்கும் வாய்ப்பு நன்றி வணக்கம் வாசகசாலை இலக்கிய அமைப்பு குறித்து மேலும் அறிந்து கொள்ள டப்ளியூட்யூடபுள்யூ டாட் வாசகசாலை டாட் என்ற இணையதளத்தை அணுகவும்